நட்டினியின் வணக்கம் தினம் வரத்துல ஜோதி வெங்கடேஷன் நட்டினியின் தினம் வரத்துல இன்று நான் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் அதாவது எல் கேஜி பிளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களை வளர்த்துக்கலாம் இந்திய தலைப்பு இப்ப வந்து ஹரிபரி லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்க குழந்தைங்களை வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் கிரிக்கெட் அது இதுன்னு போட்டுருவாங்க டிராயிங் கிளாஸ் சொல்லிட்டு அதான் நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்தை குழந்தைங்க மேல அதிகமா திரிக்க கூடாது அவங்களுடைய விருப்பப்போ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலதான் விடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க கோவம் எப்ப பார்த்தாலும் கோவப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஹரிபரி எல்லா ஒர்க்கு போயிட்டு டென்ஷனா இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நமக்கு என்ன டென்ஷனா இருந்தாலும் அந்த கோவத்தை குழந்தைங்க மேல காட்டக்கூடாது நூறுல எழுபது வித சத எழுபது பர்சன்டேஜ் குழந்தைங்க பேரண்ட்ஸுடைய கண்காணிப்புல வளருவாங்க சொல்லப்போனா குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு முதல் குருவே அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க அதனால அப்பா அம்மா என்ன நம்ம சின்ன இதுல அப்பா அம்மாங்க நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறோமோ அந்த கேரக்டர் தான் கத்துக்குவாங்க நம்ம ரொம்ப கோவப்பட்டு கோவமா பேசணும்னா அந்த குழந்தைய அதே மாதிரி கோவமா பழக ஆரம்பிச்சிடும் கோவப்படுறது கத்துக்கும் நம்ம அன்பா பாசத்தோட அமைதியா இருந்த பேசணும் வச்சுக்கோங்களேன் வந்த பழக்கம் குழந்தைக்கு வரும் குழந்தைங்க முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு கோவரோ டென்ஷன் ஆகும் அது வந்து அந்த குழந்தைய வெளியில போய் அதே மாதிரி கெட்ட குழந்தை அப்புறம் அந்த குழந்தை ஓ நம்ம கெட்ட குழந்தையான்னு சொல்லிட்டு முடிவு எந்த மாதிரி வேணும் வரலாம் ஒரு குழந்தைக்கு வந்து தன்னம்பிக்கை மாதிரி எப்போ நம்ம பேசிட்டே இருக்கணும் எக்ஸாம்பிள் மார்க் வாங்கிருக்கோம் நூறு மார்க்ல தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கோம் ஆனா நீ ஏன் நூறு மார்க் வாங்கலாம்னு திட்டக்கூடாது வாங்கிட்ட அன்பு பாசத்தோட இருக்கணும் சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தை வளர்ப்பை பத்தி பேசிருக்கேன் குழந்தை வளர்ப்புன்றது இந்த இப்ப இந்த ஜெனரேஷன் பெரிய விஷயமா இருக்குங்க ஏன்னா முதல் ரீசன் தனி குடுத்தும் இப்ப தனி குடுத்தனும் வந்துருவாங்க அந்த காலத்துல நம்ம கூட நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்லா நல்லது கெட்டதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க அதனால இப்போ வந்து குழந்தை பெரிய விஷயம்ன்றதுனால இன்னைக்கு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் வரை நன்றி வணக்கம்